ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் வேதத்தில் ஒரு முக்கியமான உபாயம் சொல்லப்படுறது அது என்ன உபாயம் எதற்காக செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும் உள்ள சரித்திரத்தை விரிவாக பார்த்தோம் அந்த சரித்திரத்தை சொன்ன பிறகு வேதமானது அதை செய்ய வேண்டிய முறையை காண்பிக்கிறது சய காமே திரியா சாமிதி யாரு இவர்கள் என்னிடத்தில் பிரியமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறானோ நமக்கு பிரியமானவன் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறானோ நாம் சொன்னபடி கேட்கணும் அப்படின்னு யார் விரும்புகிறானோ குழந்தைகள் நாம் சொன்ன பேச்சு கேட்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் எனக்கு சரியான மனைவி என் சொன்னபடி கேட்கும்படியான மனைவி கிடைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவன் என் பெண்ணிற்கு சரியான மாப்பிளை கிடைக்கணும் அப்படின்னு அசப்படுறவன் தம்பதிகளுக்குள்ளே ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு அசப்படுறவன் எம்பா காமஜேத பிரிய தஸ்மாகதாகரமல்காரங் கல்பயித்வா அப்படி ஆசைப்படுறவர்கள் இந்த உபாயத்தை செய்யணும் என்ன பண்ணணும் ஒரு ஹோமம் பண்ணினால் அந்த ஹோம ரக்ஷையை தயார் பண்ணி வச்சுக்கணும் இட்டுக்கிறாப்பில் தயார் பண்ணி வச்சுட்டு தசஹோதாரம் புரஸ்தா அந்த ஹோமத்தில் உபஸ்தானம் பண்ணுற சமயத்தில் இந்த தசோத்து மந்திரத்தை கிழக்கு பக்கமும் சத்துருகோதார்திணோத்துமந்திரத்தை தெற்கிலும் பஞ்சகோதாரம் பச்சாத் பஞ்சோத்துமந்திரத்தை மேற்கிலும் ஷட்ஹோதாரமுத்தரத வடக்கு பக்கம் ஷட்ஹோத்துமந்திரத்தையும் சொல்லி சப்தகோதாரமுபரிஷ்டாத் சம்பாரை பத்னேலங்கிருத்யா அப்படி சப்தஹோத்ர மந்திரம் சம்பார மந்திரங்கள் பத்னி பத்னி மந்திரங்கள் இவைகளெல்லாம் சொல்லி உபஸ்தானம் செய்து அந்த ஹோமத்தை பூர்த்தி செய்த பிறகு அந்த இரக்ஷையை எடுத்து வச்சுண்டு தினமும் இட்டுக்கணும் நெத்தியில் இட்டுன்னு வந்தால் குழந்தைகள் பெரியோர்கள் சொல்படி கேட்கும் கல்யாணமாக வேண்டிய வரனுக்கு அந்த திலகத்தை பார்க்கக்கூடியதான பெண் கல்யாணம் மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டு வருவள் கல்யாணமாக வேண்டிய பெண்கள் அந்த ரக்ஷியை இட்டுக்கிறதுனாலே பார்க்கக்கூடிய தனக்கு தகுந்த வரன் கண்ணில் பண்ணுவான் தம்பதிகளுக்குள்ளே உள்ள தகராறுகள் தீர்ந்து போகும் ஒற்றுமை ஏற்படும் தம்பதிகள் ரெண்டு பேரும் நெத்திட்டுன்னு வந்தால் கலகங்கள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் பெரியோர்களும் இந்த ஹோமத்தை செய்து அந்த இரட்சையை இட்டுன்னு வந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்காது கலகங்கள் இருக்காது ஆசார்த்தம் பிரஜேத் பிரயோகை வபவதி அனைவரும் பிரியமாக இருப்பார் எந்த காரியத்தை நினச்சின்னு போகிறோமோ அந்த காரியமானது நிறைவேறும் நாம் எங்கே போனாலும் அந்த காரியம் வெற்றி அடையும் குடும்பத்தில் ஒற்றுமைக்கும் சுகத்திற்கும் ஆனந்தத்திற்கும் குறவே இருக்காது அப்படின்னு இந்த உபாயமானது வேறும் நமக்கு காண்பிக்கிறது இந்த உபாயத்தை நல்ல வாத்தியாரை வச்சுண்டு நன்றாக தெரிந்து கொண்டோ இந்த உபாயத்தை நாம் செய்தால் ஒரு சின்ன காரியம்தான் இது எந்த ஹோமம் நடந்தாலும் இதை செய்யலாம் ஒன்றும் இல்லை பிரம்மச்சாரிகள் சமிதாதானம்னு செய்யணும் அந்த சமிதாதானம் பண்ணுற பொழுது கடைசியில் உபஸ்தானத்திரும்பொழுது இதை செய்யணும் அவுபாசனம் பண்ணுறவர்கள் இந்த உபஸ்தானத்தை செய்யணும் சமிதாதானம் பண்ணுற குழந்தைகள் இந்த உபஸ்தானத்தை செய்து பண்ணினால் காலத்தில் கல்யாணமாகும் தன் மனதிற்கு தகுந்தாற்போல் பெண் அமையும் அதேபோல்தான் ஸ்திரீகள் துளசி பூஜையின்னு தினமும் செய்யணும் அப்படி துளசி பூஜை பண்ணுற பொழுதோ குங்குமத்தை வச்சு ஒரு புருஷனை வச்சு இந்த உபஸ்தானங்களை பண்ண சொல்லி அந்த திலகத்தை இட்டுக்கணும் அல்லது ஸ்திரீகள் கல்யாணத்திற்குன்னு சொல்லப்பட்ட ஹோமங்கள் சுயம்பரா பார்வதி மந்திரம் இது மாதிரி ஹோமங்கள் செய்கிற பொழுதோ இந்த உபஸ்தானத்தை செய்து அந்த இரட்சையை தினமும் பெண் குழந்தைகளை இட்டுன்னு வர சொல்லணும் கல்யாணமான தம்பதிகளுக்குள்ளே கலகங்கள் ஏற்படுறதுன்னா உபாசனம் பண்ணணும் உபாசனம் பண்ணி இந்த உபஸ்தானத்தை செய்துன்னு வந்தால் அந்த தம்பதிகளுக்குள்ள கலகமானதே ஏற்படாது டைவர்ஸுங்கிற வார்த்தைக்கே உபயோகம் இல்லாமல் போகும் இந்த நாளில் கட்டாயம் அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தர்மம் இது அவர்கள்தான் செய்யணும்னு இல்லை அவர்களை உத்தேசித்து யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு தம்பதிகளுக்குள்ள கலகம் இருந்தால் அவர்கள் எப்படி சேர்ந்து செய்வா செய்ய மாட்டான் அவர்களுக்காக சங்கல்பிச்சுண்டு அவர்களுடைய தயார் தகப்பனாரோ அண்ணா தம்பிகள் யாராவது ஒரு ஒரு பொறுப்பெடுத்து கொண்டோ இதை செய்து அந்த உபஸ்தானத்தை செய்து அந்த ரக்ஷையை இட்டுன்னு வரணும் அப்படி செய்தால் ரொம்ப சுலபமான ஒரு உபாயம் பலன் ரொம்ப ஜாஸ்தி இந்நாளில் நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய தர்மம் என்பதனாலேயும் குடும்பங்களில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையாக இருக்குது ஏதோ கலகங்கள் ஏற்படுறது அப்படின்னு பல பேர் சொல்லி வருத்தப்பட்டு அதற்கு என்ன செய்யலாம் என்கிற கேள்விக்கு பதிலாகவும் தான் இந்த சரித்திரத்தையும் தெரிந்து கொண்டு இந்த உபாயத்தை பார்த்தோம் இதே கட்டாயம் இந்த மந்திரங்களை முதல்ல அத்தியனம் பண்ணணும் ஒரு நல்ல ஆச்சாரியனிடத்திலே போய் இந்த மந்திரங்களை தெரிஞ்சுண்டு இந்த உபாயத்தை நாம் சரியான முறையில் செய்தால் கட்டாயம் பலனுண்டு ஏன்னா வேதமே நமக்கு நேரடியாக சொல்கிறது இதற்குன்னு சரித்திரம் விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுறது விஷ்ணு புராணத்தில் தம்பதிகளுக்குள்ள கலகங்கள் பல சமயங்களில் ஏற்பட்ட பொழுது எந்த உபாயத்தை செய்துதான் இந்த தம்பதிகளுக்குள்ளே ஒற்றுமை ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம் அப்படி ரொம்ப முக்கியமான ஒரு உபாயம் இதை செய்து நம் குழந்தைகளுக்கு காலத்தில் கல்யாணத்தை நாம் கொண்டு வந்துவிடலாம் கல்யாணமான தம்பதிகளுக்குள்ள எந்த தகராறாக இருந்தாலும் சரி பண்ணிவிடலாம் இந்த ஒரு உபாயத்தினாலே என்கிற தர்மத்தை விரிவாக தெரிஞ்சுட்டோம் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்